तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமியுதிரிம்ஜதோநியர்விபோதி வை பாகவத்தம் சாந்திமு கவிங்கிற யோகியானவர் தன்னோட உபதேசத்தை இங்கே நிறைவு செய்கிறார் இவ்வாறு அச்சுதனுடைய திருவடி தாமரைகளை விடாமல் யாரு பஜிக்கிறானோ ஆனந்தத்திலிருந்து சற்றும் நழுவாத அந்த இறைவன் அந்த பரம்பொருள் அந்த பகவான் மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணர் அவருடைய திருவடிகளை அனுபருத்தியா பஜதா இடைவிடாமல் பூஜிக்கிறான் யார் பூஜிக்கிறானோ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா பகவதா பகவானை பற்றின ஞானம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்புறம் என்னதுன்னா பக்திஹி அவரிடத்துல அசையாத பேரன்பு ஏற்படும் விரக்திஹி எதில் உண்மையிலே ஆனந்தமே இல்லையோ அதில் வந்து வைராகியம் ஏற்படும் ஆக விஷய சுகங்களில் வைராக்கியமும் ஈஸ்வர ஜானமும் பக்தியும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உலக விஷயத்தில் ஆனந்தம் புரிஞ்சு இன்பமே வடிவான இறைவனிடத்தில் அவரை பற்றின அறிவும் வரும் அவரிடத்துல அன்பும் பெருகும் இதெல்லாம் வார்த்தையால் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ண முடியாது ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி இந்த பக்தனுக்கு அப்படி ஏற்படுகிறது இப்படி இறைவனை பற்றின உண்மையை உணர்ந்து அதிலேயே தோய்ந்திருக்கிறவனுக்கு இதெல்லாம் ஏற்படும் சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறார் பாகவதசிய பவந்தி பாகவதனுக்கு பாகவதன் வேறு பக்தன் வேறு இல்லை பக்தி பண்ணுறவனுக்கு பக்தன்னு பேர் பகவானுடையவனாக தன்னை நினைக்கிறவனுக்கு பகவான் பக்தனை தன்னுடையவனாக நினைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக பகவானை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டவன் ஆனந்தமே வடிவான இறைவனை தன் சொரூபமாக உணர்ந்து கொண்டவன் தன்னுடையவனாக கருதி கொண்டவன் அவனுக்கு இந்த ஈஸ்வர ஜானமும் ஈஸ்வர பக்தியும் விஷய சுகங்களில் பரிபூர்ண வைராக்கியமும் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார் ஹே ராஜன் ஓ அரசனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார் அதனால் என்னாகிறது தத்தகா சாட்சாத் பராம் சாந்தி முப்பைத்தி அவன் நேரடியாக அந்த மேலான மனசாந்தியை அமைதியை அடைகிறான் சாந்தி மாப்னோத்தி நான் காம காமின்னார் பகவான் பகவத்கீதையில் அவனுக்குத்தான் மனஷாந்தி கிடைக்கும் மன நிறைவோடு இருக்கிறான் என்று பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபதாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஆப்பூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காம காமீனர் அந்த ஸ்லோகார்த்தத்தையும் இங்கே நம்ம நினச்சி பார்க்கலாம் அவன் மேலான சாந்தியை அடைகிறான் உணர்கிறான் சாட்சாத் நேரடியாக அனுபவிக்கிறான் ஏதோ கற்பனையில் இல்லை பரிபூர்ணமாக அதை நன்றாக உணர்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தோடு இங்கே சொல்லி இந்த கவிங்கிற யோகியானவர் தன்னுடைய உபதேசத்தை பூர்த்தி பண்ணிட்டார் ராஜா மறுபடியும் கேட்க போகிறார் இந்த நவ யோகிகளில் ஹரிங்கிற யோகியானவர் உபதேசம் பண்ண போகிறார் ஞாபகம் வச்சுக்கணும் ரிஷபதேவர்களுடைய ஒன்பது குமாரர்கள் யோகியாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிமி சக்கரவர்த்தியோட யாகத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் இந்த பிரசனை பிரதிவச்சனம் பிரஷ்னோத்தரம் நடக்கிறது ராஜா கேட்குறார் இந்த யோகிகள் பதில் சொல்கிறார்கள் இந்த பகுதிக்கு நவயோகி சம்வாதம்னு பேர் அதில் ஒரு யோகியோட உபதேசம் பூர்த்தி ஆயிருக்கு இனி அடுத்த யோகியாகிய ஹரிங்கிறவர் பேச போகிறார் அதுக்கு முன்னால் ராஜா ஒரு கேள்வி கேட்க போகிறார் அத பிறகு நாம் படிக்கலாம் இத்தியச்ஜத்தோனு விர்தியா பக்திர் விரக்திர் பகவத் பிரபோதா மனமார்ந்தி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்